கேள்வி பதில் வேணும் நிறுத்திடுறேன் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் நான் வாங்கும் சம்பள பணம் என் குடும்ப தேவைக்கே சரியாக இருக்கிறது சேமிப்பு என்று எதுவும் இல்லை இருப்பினும் எங்களிடம் உள்ள ஐம்பது ஏற்கனவே ஒரு முறை சக்காத்து கொடுத்து விட்டேன் இருப்பினும் இந்த அந்த ஐம்பது பொன்னொகைக்கு சக்காத்து கொடுக்க வேண்டுமோ தப்பித்தவறியாவது தூக்கு கறக்கத்துலயாவது காசி வேணான்னு சொல்லிட மாட்டாரா தவிர படிச்சு படிச்சு படிச்சு படிச்சு சொல்லியாச்சு அம்பமா வருஷா வருஷம் தக்காத்து கொடுத்தாக்கு வருஷா வருஷம் கொடுத்தாகணும் வருஷி படிச்சு சொல்லியாச்சு ஆனால் திரும்ப திரும்ப அந்த கேள்வி வருது அப்படின்னு சொன்னா ஒன்னு எதிர்பிரச்சாரத்தாக்கமா அல்லது அந்த எதிர்பிரச்சாரத்தின் மீது ஏற்பட்ட கவர்ச்சியா தெரியல அவரும் அவரும் பெரிய ஆளு தான் அஜரிசிதான் மனசால்தான் அவரு தப்பாவ சொல்லு அதான் இதுல என்ன பெரிய வேதனைடா அவர் மௌளு எதிர்த்தா மௌல எதிர்க்கிறோம் அப்படின்ற ஆளுகா இந்த போடா சொன்னா இப்படின்னு சொல்ற ஆளுங்க இந்த எங்கடைய முன்னிச்சினால ஏ பி எங்க நகைக்கும் உங்களுடைய கொடுக்க வேண்டும் என்பது சம்சதி கருத்தோ இல்ல மத்தமத்தினுடைய கருத்தோ இல்ல எம்பெருமான உத்தரவு தாலீமில் இருப்பது கட்டுக்கதை என்கிறார்கள் தௌஹித் ஜமாத்தினர் எனவே தாலீம் படுப்பு கூடுமா அந்த ஜமாத்தினவுடைய கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஆலிம் என்று சொல்லிக் கொள்பவர்களை தவிர மற்ற எல்லாருமே முட்டாள் பசங்க இப்படி சொல்றவங்க தாலிம் கிட்டாபு விட்டு வைப்பாங்களா அதனால அதையும் போட்டு கடிச்சுல ஆச்சரியம் இல்ல தாலிம் கிட்டாபில் தப்பு இருக்குதா குறை இருக்குதா இருக்குது இருக்கணும் அப்பதான் அல்லாவுடைய குரானுக்கு அதுக்கு வித்தியாசம் அமல்களின் சிறப்புகளே நிறைய அறிவுக்கு பொருந்தாத கதைகள் அதனால சகோதரர்களே தவறு இருந்த ஒதுக்கிட்டு நல்லதை மட்டும் எடுத்துங்க எனவே ஹதீஸ் கிதாபுளை முன்தக ஹாதிஸோ மற்ற ஹதீஸ் கிதாப்களோ தாராளமாக படிக்கலாம் கேட்கலாம் தப்பு கிடையாது நாங்கள் நெல்லை ஏர்வாடியை சேர்ந்த முஸ்லீம்கள் நாங்கள் ஒரு டிரஸ்ட் வைத்து முஸ்லீம்களுக்கு மட்டும் மருத்துவ அளித்து வருகிறோம் இந்த உதவிக்காக ஜக்காத்து பணங்களை வாங்கலாமா ஜக்காத்து பணத்தை வாங்கலாமான்னு கேக்குறீங்களோ பரவாயில்ல மாஷால்லா நல்ல இறைச்சிதோடு கேட்குங்க ஏன்னா இன்னைக்கு வந்து ஜக்காத்த வாங்குறதுக்கு அதாவது முஸ்லீம்களுக்கு மட்டும் மருத்துவ உதவிடா அந்த மருத்துவ உதவியை இல்லைங்க அது பாகுபடுத்தி பார்க்க முடியல சில சமயம் நாங்க ஒரு ஆஸ்பத்திரி வச்சிருக்கோம் ரொம்ப வசதியா மீடியமான மக்களும் வந்துடுறாங்க ஜக்காத் கடமையான மக்கள் வந்து அவாய்ட் பண்ண முடியல ஏழைகள் மட்டும்தான் பயனடைவாங்க அவங்களுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னா தரப்பு ஜக்காத்து மட்டும் வாங்கலாம் காலேஜில் படிக்கும் பெண்கள் மட்டும் சீரழிந்து போகிறார்கள் என்று தாங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் காலேஜில் படிக்கும் ஆண்களும் பலவாரம் அளித்தல் போகிறார்களே இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போகிறார்களே இவர்களை மட்டும் ஏன் தாங்கள் சொல்வதில்லை ஆணாதிக்கமா ஓகே நான் சொல்றேன் ஏங்க அதாவது நல்லா புரிஞ்சுங்க பெண்கள் பெண்கள்னு சொல்றதுனால பெண்கள் தான் வழிகட்டு போறாங்க அப்படின்ல பெண்கள் மீது அக்கறை அதிக இருக்கிறதுனால அக்கறை அதிகம் இருக்கிறதுனால அதனால பெண்களுக்கு ஈக்குவலா ஆண்களும் வழிகட்டு போறது நீங்க நடக்கத்தான் செய்யுது ஆண்களும் வழிகிட்டு போறது ரொம்ப நடக்கா மறுக்க தயாராக அவர்களுக்கு சேர்த்தான் சொல்றோம் இந்த தவறுகள் தவிர்க்கப்பட வேண்டிய தவறுகள் அல்லாவுடைய லானத்தையும் சாபத்தையும் கொண்டு வரும் தவறுகள் என்பதை மறந்துடக் கூடாது ஒருவருக்கு மூன்று ஆண் குழந்தைகள் பிறந்தும் ஒரு குழந்தைக்கு முகமது என்று பெயர் வைக்கவில்லை என்றால் அவர் பைத்தியக்காரர் என்று எந்த அதிசயிலாவது இடம்பெற்றுள்ளதா எந்த அதிசலும் இடம்பெறவில்லை அரவாணிகளுக்கு தர்மம் செய்யலாமா அப்படி செய்யக்கூடாதுன்னு சத்த நீங்க செய்யக்கூடிய தர்மம் அவர்கள் தப்பான விலைக்கு பயன்படுத்தக்கூடாது யாரு தர்மம் செஞ்சாலும் அந்த தர்மம் தவறான வழிகளுக்கு தப்பான வழிகளுக்கு போகக்கூடாது அதனால அரவானிகளை செய்யலாம் முஸ்லீம்களை செய்யக்கூடாது முஸ்லீம் அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது மனிதர்கள் போன தடவை குரான் சஜிதாக்களை மொத்தமாகவும் செய்யலாம் என்று சொன்னீர்கள் இந்த ஆண்டு அப்படி தவறு நினைக்கிறீர்கள் அதே கொடி கொடிக்கு சல்யூட் அடிக்கலாம் என்றீர்கள் இந்த ஆண்டு கூண்டாது இருக்கிறீர்கள் இதை பற்றி தங்கள் சொல்லவே இல்லைங்க நான் போன வருஷம் பேசினதை நல்லா தெரியா பாருங்க சஜிதா செய்யலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை எனக்கு சொல்லவும் இல்லை அப்படி இருந்தா அந்த கிளிப்பிங்க இல்ல பேசின வீடியோ கிளிப்பிங்க எனக்கு மெயில் அனுப்பி வைங்க நான் பார்க்கறேன் நான் சொன்னா இல்ல வேற யாரும் சொன்னாங்களா இல்ல யாரும் அனிமேஷன் பண்ணி போட்டு விட்டாங்களா சொல்லி ஆனா அப்படி சொல்றேன் குரான் ஆயுத்துக்களை மொத்தமா ஓடிட்டு ஹோல்சேல்ல சஜிதா செஞ்சுக்கலாம் பதினேழு செஞ்சா இருபது செஞ்சதா அப்படி செய்ய கூடாது அப்பப்படி சல்யூட் அடிக்கலாம் என்றீர்கள் அப்படின்னா எனக்கு ஞாபகம் இருக்குது மிலிடரிய சேர்ந்தா அங்க மிலிட் நடக்கும்போது கொடிக்கு சல்யூட் அடிக்க வேண்டி இருக்குது அப்ப அந்த மாதிரி அடிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க அந்த நேரத்தை சொன்ன கொடிக்கு சல்யூட் அடிக்கணுங்கிறதுக்கா நீங்க மிலிடையே அவாய்ட் பண்ணாதீங்க மிலிடில தாராளமாக சேருங்க மிலிட்டரி மிலிடமான வேலையை கூடாத வேலையோ அல்ல மிலடரி வேலை நம்முடைய மார்க்கத்துக்கே பயன்படும் நீ மிலிட்யூட் அடிக்கணுக்காக இப்ப நான் நேற்று சொன்ன கேள்வி வந்து இன்னைக்கு பேரடிங்கிற பேர்ல இவராசா ஓதிட்டு அதாவது மோத்து பாத்தியா மூத்து வீட்டுல மையத்து வீட்டுல அலுந்து சுரணும் அங்க சொன்னது ராணுவம் ராணுவ விஷயத்துல நீங்க சலியூட் அடிக்கணுங்கிறதுக்காக ராணுவ விலையை அவாய்ட் பண்ணாதீங்க ராணுவ விலையை சேருங்க அப்படின்னு சொன்ன இலுமினஸ் பற்றி உங்கள் கருத்து என்ன கேள்விப்பட்ட மாதிரி எனக்கும்பவர்கள் அவங்கள பத்தி நான் என்ன கருத்து அல்லாவே சொல்லிட்டான் அவர்கள் யாப்த் சைத்தானே வணங்குகிறார்கள் அவங்களுக்கு நரகந்தான் இந்த இலுமினேட்ஸ் யாரும் வஹாபிகள் என்பவர்கள் யார் அவர்களை பற்றி கருத்து என்னாபி அப்படின்னு திருநாம அல்லாவை சார்ந்தவர் அர்த்தம் வஹாபை சார்ந்தவர் அப்படின்னு அர்த்தம் இது வகாபிகள் என்பவர்கள் யார் அப்படின்னு கேக்குறது இது இன்னைக்கு இந்த பிதாத் பார்ட்டிகள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க தாங்களை யாரெல்லாம் தங்களுடைய பிதாத்த எதிர்க்கிறார்களோ தர்காக்கு போறது சடங்கு சம்பிரதாயத்தை அல்லது உருசு கொண்டாட்டத்தை மூலுதை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களை சமுதாயத்தை விட்டு ஒதுக்குவதற்கானு காட்டக்கூடிய பூச்சாண்டி வஹாபி வஹாபி அதுல மஹாபில வர பக்கா வகாபி இருக்காங்களா முக்கா வகாபி இருக்காங்களா பக்கா வஹாபின்னா அந்த அகிலேதேஷ்காரா பக்கா வகாபியான் சமஸ்திரி காசுனா முக்காவகாபியான் அவங்களா பக்கா வகாவிக்கி வகாபி பொதுமக்கள் பேசி பயந்து அப்படின்னு இவங்களுக்கு ஒரு நினைப்புறது என்ன அப்படின்னு சொன்னா முஹம்மது அப்துல் வஹாப் என்பவர் அதாவது சவுதி அரேபியாவிலே தோன்றியவர் இவர் ஆரம்ப காலத்துல இந்த பிதாத்து அனாசாரங்கள் செருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அங்குள்ளாங்க இவங்க ஒண்ணு காபீர் முஷிக்கு நரத்து போவாங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது எல்லாம் சொர்கது போறவங்க சாராய கம்பெனிகள் மினரல் வாட்டர் தயாரித்து விநியோகம் செய்கிறார்களே அதற்கு டிஸ்டிரிபியூட்டராக இருந்து வருமானம் ஈட்ட மார்க்கத்தில் அனுமதி உண்டா சாராய கம்பெனி அதே பேர்ல அவன் இது நடத்தான் என்ன நடத்த மினல் வாட்டர் நடத்தான் கூடாது அதே பேர்ல அதையும் ஞாபகப்படுத்துற மாதிரி விளம்பரம் போடுறான் அதுக்கு மினல் வாட்டர் விளம்பரமா இல்ல சாராயத்துக்குரிய சாராயத்து அதே பேரு மினல் வாட்டர் அதே பேரு ஹராம் கூடாது ஒரு முதலாளி இருக்கான் சாராய கம்பெனி நடத்தினான் மினல் வாட்டர் தனியா நடத்தான் மினல் தனியாக வியாபாரம் அதனால அவன் தனியா வச்சு தனி பேரை வச்சு தனி நிர்வாகம் நடத்தா தப்பில்ல இல்ல அதே பேர்லதான் சாராய கம்பெனி வச்சிருக்கான் அதே பேர் தான் மின்னல் வாட்டரி நடத்தன கூடாது ரெண்டாவது சாராய கம்பெனிகள் அவன் பேரை போட்டு கிளாஸ் கொடுப்பாங்க டம்ளர் நிறைய வீடுகள் அந்த தமிழ் யூஸ் பண்றாங்க திருவோடு மாதிரி சட்டி மாதிரி ஆயிடும் அந்த சட்டியை என்ன பண்ணுவாங்க பக்குவப்படுத்தி காய வச்சு உள்ள வெளியில் பெக்கு அடிக்கலாம் பாருங்க சொரக்கா கூட சட்டியில குடிச்சிருக்கான் குறைசிகள் அதான் மொடா குடியும் அந்த அதுல சாராய தூக்கி குடிப்பாங்க நவிசல்லா இருக்க சாராயம் ஹராமாக்கப்பட்ட பிறகு அந்த பாத்திரத்தையும் ஹராமாக்கினார்கள் அந்த பாத்திரத்தை பயன்படுத்தாதீங்க பாத்திரங்களையும் சோதர இந்த சாராய கம்பெனிகள் கிளாஸ் டம்ளர் போட்டு அது நிறைய பேர் வீட்டுல வச்சு தண்ணி எல்லாம் குடிக்க பார்த்திருக்கேன் அந்த மாதிரி கூடாது தப்பு முகமது நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களின் உமத்தினர் அனைவருக்கும் இணை வைக்காத சொல்லுங்க கிடைக்குமா இணை வைக்காத ரசூட உமத்தின் அனைவருக்கும் இன்ஷால்லா கண்டிப்பா சொர்க்கம் கிடைக்கும் இன்ஷால்ல குரான் மீது சத்தியம் பண்ணிவிட்டு அதன்படி நடக்காமல் மீண்டும் அதனை உணர்ந்து இப்பொழுது அதன்படி வாழ்ந்தா மன்னிப்பானா முதல்ல குரான் மீது சத்தியம் பண்றது ஹராம குரான் மேல சத்தியம் பண்றதே முதல்ல ஹராம் புரிஞ்சுங்க குரான் மேல சத்தியம் பண்றது மிகப்பெரும் பாவம் தாய் மேலானை தமிழ் மேலானை தெலுங்கு மேலானை மலையாளத்து மேலானை அப்படின்னு சொல்லி இந்த மொழி மேலாம் ஆணையம் பிறகு இது பெரிய பாவம் மாதிரி குரான் மேல சத்தியம் பண்றது பெரிய பாவம் சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாவின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும் அல்லாவின் மீது மட்டும்தான் சத்தியம் பண்ண யாரு மேலே சத்தியம் பண்ணக்கூடாது சரி பண்ணிட்டு அதன்படி நடக்காமல் மீண்டும் அதனை உணர்ந்து இப்பொழுது அதன்படி வாழ்ந்து வந்தால் அல்லா மன்னிப்பானா நிச்சயம் மன்னிப்பான் அல்லா பிரபுளால இத்தனை மூலம் தவறு செஞ்சுட்டு அந்த மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க தயாரா இருக்க அல்லாஹான செயல் புகார் என்ன பண்ணிருவோம் என்ன சொல்லுவாங்க ஏத்துக்கும் போது ஆமாம் தமிழ் இங்கிலீஷ் கன்ஃபியூஷனா கன்ஃபியூஷனா கன்ஃபியூஷனா சரி கன்ஃபுஷன் அந்த கன்ஃபுஷன்ல வந்து பாவம் பண்ணி கேப்பாரு கர்த்தர் பிதாவே நான் வந்து பாவம் என்னை மன்னிச்சிரும் அப்படின்னு உடனே ஒரு கர்த்தர் உன்னை கம்பால் அடிப்பாருங்க அவரு மன்னிச்சு அனுப்பிடுவாரு இது இப்படி இந்த கன்ஃபியூஷன் பண்றது ஒரு கதை சொல்லுவாங்க என்னடா ஒருத்த வந்து ஒரு பொண்ணை கையப்பிடிச்சி இழுத்துறானா ஒரு நேரம் பாதுகிட்ட போனானா பாதரையே அந்த பொண்ணை கைப்பிடிச்சிட்டு என்ன இறைவன் மன்னிப்பானா அப்படின்னு உடனே அடப்பாவி இவ்வளவு பெரிய பாவம் உனக்கு இறைவன் மருமையில மாட்டு மாட்டுக்கு பதிலாக உன்னை பூட்டப்பட்டு நீ அந்த மாட்டு வண்டியை இழுப்பாய் சாபம் கொடுத்து அனுப்பிட்டா அந்த மாதிரி மருமம் வந்துச்சான் மறுமையிலாண்டி ஒரு மாட்டு வண்டி மாட்டை கழட்டிபிட்டு இவன் களத்துல அந்த மாட்டு வண்டி மாத்தி இழுத்துட்டு போட்டானோ இவன் பாவம் இழுக்க முடியாது இழுத்துட்டு வந்தான பக்கத்துல பார்த்தாத்தரு அந்த விட மோசமா ஒரு புல்டோசர் இழுத்துட்டு வந்தாரான் யாரும் பார்த்தா இவருக்கு கன்ஃபியூஷன் கொடுத்த பாத்திரியாரு மாதிரி என்ன சொல்லிவி அந்த கன்ஃபேஷன் கேக்கற பாதிட்டு போய் அந்த தொண்ணூத்தி என்ன பண்ணா போய் பண்ணிட்டேன் இந்த அப்படி நூறு ஆறும் நூறு ஆக்கிட்டான் கோவத்துல உடனே இன்னொரு பாதிட்டு போயிருக்கான் போய் ஐயா நான் அந்த மாதிரி தொண்ணூத்தி ஒன்பது கொலை பண்ண அந்த பாதிட்டு போனேன் அந்த பாவி முடியாது நூறு கொலை பண்ணிட்டேன் இப்ப மனசு வந்து இப்ப கடவுள் மன்னிப்பாடா மணிவான சொல்லுவானா அந்த பாதிக்கு மேல என்ன கோவன் தெரியல அவனை விடலான்னு சொல்லி அவன் இவன் எதுக்கு மாட்டி விட்டான்னு தெரியல போறான் அந்த கொலையாளி என்ன பண்ணா எக்லாசா சரி எப்படியா மன்னிப்பு கிடைச்சா சரி நமக்கு அவற்றான வழி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதிரியை தெரி போறான் போற வழியிலேயே அவனுக்கு வந்துருது சக்கரத்து வந்துருது வந்த உடனே இப்போ நல்ல உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்களும் கெட்ட உயிரை கைப்பற்ற ரெண்டு மழக்களும் வந்து உன்னை கெட்ட உயிரமா கைப்பற்ற மழைறாங்க இல்ல இல்ல நான் நூறு குழ பண்ணிட்டா நான் தான் கைப்பற்றுவேன் நல்ல உயிரை கைப்பற்ற மலர் சொல்றாங்க இல்ல இல்ல இவன் என்னதான் தான் கடைசியில தௌபாசியத்துக்காண்டி கிளாஸா போனா நாங்க தான் கைப்பற்றுவோம் அப்படின்னாங்க அப்ப அல்லாட்டம் போகும்போது அல்லாறுபடியா உத்தரவுச் சொல்லி அனுப்புறான் மழைக்கு மறன் நடந்து வந்த தூரத்தையும் போக வேண்டிய தூரத்தையும் அளந்து பாருங்க போக வேண்டிய தூரம் அதிகமா இருந்தா அவனை கெட்டவன் நடந்து வந்த தூரம் அதிகமா இருந்தா அவன் நல்லவனாக்கிடுங்க அப்படின்ட்டாங்க அளந்து பார்க்கும் பொழுது நடந்து வந்த தூரம் போக வேண்டிய தூரத்தை விட ஒரு ஜான் அதிகமா இருக்குது உடனே அல்லா ரபுல்ல நல்லவனாகி நல்லவரோட உயிரை கைப்பற்ற கைப்பற்றான் அப்படின்னு ரசோலா சொல்றாங்க சை முஸ்லீம் இருக்கக்கூடிய அதிசு ரசுலா பணிசிலா காலத்துல அவ்வளோ பெரிய கொடூரமானவனுக்கே ரபுல்லால மன்னிச்சு பாக்கும் பொழுது இப்ப நீங்க மன்னிக்கிட்ட மன்னிக்க மாட்டோமா நிச்சயம் மன்னிப்பா ரபுல்லாலுமே இளமை பருவத்தில் தவறுகள் செய்துவிட்ட நிலையில் கல்யாணத்திற்கு பிறகு உணர்ந்து தவறி உணர்ந்து வாழ்ந்து வருகிறீங்க பாவன்னிப்பு கேட்டு வந்தால் சொர்க்கம் கிடைக்குமா நல்லா புரிஞ்சுங்க நான் கன்ஃபஷன் வழங்குற பாதிரி இல்ல உங்க பாவத்தை முறைய என்ன சாட்சி ஆகுறீங்க நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பீங்களா பின்னாடி தப்பீங்களா இதுக்கும் நான் சாட்சி ஆகணுமா அல்லாட்ட முறையிடங்க ரொம்ப ஆளுமேட்ட அவன் மன்னிப்பான் நிச்சயமா நீங்க கன்ஃபேஷன் வழங்குறமா என்ன சொல்லிட்டு இருக்கு நான் அந்த தப்ப இந்த தப்பா மன்னிக்க மாட்டேன் அதனால ரபுலாளம் இது எல்லாம் ஒரே ஆள் சுபானம்ல அத்தனை கிளியும் ஒரே ஆளு தற்கொலை செய்பவர்களுக்கு மண் இடம் கொடுக்காது என்று சொல்கிறார்களே சரியா தவறா சொற்கமா நரகமா தற்கொலை செய்வர்களுக்கு நரகம் நரகம் அது தவறு அல்லாவே குரானிலே மௌலானா என்று அழைத்து துபா செய்ய சொல்கிறான் எனவே இது அல்லாவுக்குள்ள சிறப்பு மேலும் இதற்கு பாதுகாவல் என்று போயர் ஆனால் இந்த அடமொழியை இன்று ஆளும் கற்றவர்கள் மற்றும் நீங்களும் இதை உங்கள் பேருக்கு முன்னால் சேர்த்துக் கொண்டுள்ளீர்கள் நீங்கள் எந்த விஷயத்திற்கு பாதுகாப்பில் இருக்கிற விளக்கவும் ஏதா கேள்வி ஒழுங்கா சொல்லிட்டு இருக்கிறாரு கொஞ்சம் ஆகிவிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி அப்படி யாராவது அண்ணன்பாங்க யாராவது அனுப்பிருப்பாங்க பாதுகாவல நடத்த யாரும் சொன்னது முதல்ல மௌலானா தலைவரும் முதலாளர் சமுதாயம் பாதுகாவ என்றால் ரஷகன் என்று பொருள் ஆகவே இவர் யாரை ரட்சிக்கிறார் ஆகவே தன்னை மூலானா என்று சொல்வதன் மூலமாக அல்லாவுக்கு தன்னை இணையாக்கி விட்டார் அதனால காஃபி ஆயிட்டார் ரோதி பிள்ளை என்று ஆச்சரியப்படுத்திக்கல மௌலான முதலாளி நடத்துறது இல்லையா தலைவர் இல்லையா அந்த மாதிரி இடத்துல இருக்கிறதா தப்பா நடத்தாது ஷியா முஸ்லீம்களுக்கு சொர்க்கம் உண்டா கேட்டு வரலாம் தெரிஞ்சு என்ன பண்ண போறாங்க நீங்க ஏதாவது அப்ளிகேஷன் அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கிறேன் தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க சியாக்கு சொருங்க தெரிஞ்சு உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க நமக்கு சொருங்க கிடைக்குமா நகத்து போவோமா அதை பத்தி யோசிக்கமா அவனுக்கு கிடைக்குமா இவனுக்கு தக்கொலை படவனுக்கு மண்ணி இடம் இதெல்லாம் எடுத்து இந்த கேள்விகள் தயவுசெய்து கேக்கிற கேள்விகள் பயனான கேள்வியா இருக்கணும் அதன் மூலமா நம்ம தக்குவா ஈமான் அதிகரிக்கிற மாதிரி கேள்வியா இருக்கணும் நோன்பு நோட்டு கொண்டு மர்மஸ்தானத்தில் உள்ள முடிவு முகத்தில் இருக்கலாம் தப்பில்லை நோன்பு நோட்டுக்கொண்டு வாசனை திரவியம் தைலம் போனா தப்பில்ல தொழுகையில் மரஜின் காரணமாக சஜிதாவில் குழப்பம் ஏற்பட்டால் இறுதியில் இரண்டு சஜிதா செய்ய வேண்டுமா அந்த அவ்வாறு செய்ய வேண்டும் எவ்வாறு செய்ய வேண்டும் சலாத்திற்கு முன்பா பின்பா இமாம் எப்படி சரியா அப்படி செஞ்சுட்டு போங்க இது எதுவும் குழப்பம் உங்களுக்கு கனவின் விளக்கம் கேட்கலாமா கேட்கக்கூடாது அல்ல உங்களுக்கும் எங்களுக்கு இமான பலப்படுத்தி வைப்பானா ஹாமி அவரை கேள்வி குரானில் சஜிதாவின் வசனம் வரும்போது அந்த வசனம் முடிவு பெற்றதும் சஜிதா செய்ய வேண்டுமா சஜிதாவின் வார்த்தை வந்தவுடன் சஜா செய்ய வேண்டுமா அந்த வசனம் முடிவு பெற்ற பிறகு தான் சஜிதா வார்த்தை சஜா செய்யக்கூடாது அந்த முடிவு பெற்ற பெரு சஜா செய்யணும் குரானில் ஒவ்வொரு சூறாவின் ஆரம்பத்திலும் மக்கி மதன் என்று போட்டிருப்பதான் அர்த்தம் என்ன மக்கின்னு சொன்னால் ஹிஜரத்துக்கு முன்னாடி இறங்குனது மதனின்னு சொன்னால் ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி இறங்கினது ரசுலா ஹிஜரி செய்யறாங்கல்ல மக்கா இருந்து மதினாக்கு சில பேர் மக்கீனா மக்களை இறங்குறது சில ஆயத்துக்கள் சில மதனி ஆயத்துக்கள் மக்களை இறங்கி இருக்குது ரசோலா ஹிஜி செஞ்ச பிறகு ஹஜ்ஜத்தில் விதாக்கு வந்தாங்க இல்லீங்களா ஹஜ்ஜத்தில் விதாக்கு அல்யமும் அக்கமல் தலக்கும் அத்தமும் தலைக்கும் நேமத்தை இது வந்து மக்களை இறங்குனது ஆனா மதுனி சூரா அது மக்களை இறங்குன சூரா ஆனா மதனி சூரா அதனால மகதினால மதினாலும் ஹிஜத்துக்கு பிறகு இறங்குனது இது மக்கீ சுரணா முன்னாடி இறங்குது மதனி சுரான இஜத்துக்கு பின்னாடி இருக்குது அல்ல எந்த விஷயம் பேசணும் எந்த விஷயம் கேட்டாலும் அப்படி அமைச்சர் தான்